தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் விதிரன் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் மன உறுதியும் சாஸ்திர அறிவும் பெற்று சத்தியத்திலும் தவத்திலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மாண்டேயர் ஊருக்கு வெளியே ஒரு வனத்தில் ஆசிரமம் கட்டிக்கொண்டு வசித்து வந்தார் ஒருநாள் அவர் ஆசிரமத்துக்கு ஒரு மரத்தடியில் மெளனத்தில் ஆழ்ந்திருந்த போது சில கொள்ளைக்காரர்கள் அந்த பக்கம் வந்தார்கள் அரசனுடைய சேவர்கள் அவர்களை துரைத்து வந்தபடியால் அகப்படாமல் பதுங்கியிருப்பதற்கு அந்த இடம் வசையாக இருக்கும் என்று எண்ணி ஆசிரமத்தில் பிரவேசித்தார்கள் கொள்ளையடித்து வந்த சொத்துக்களை அங்கே ஒரு மூளையில் வைத்துவிட்டு மற்றொரு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் அரசனுடைய சேவ திருடர்களை சென்ற வழியை தொடர்ந்து கொண்டு ஆசிரம தண்டை வந்து சேர்ந்தார்கள் மௌனமாக உட்கார்ந்து யாகத்தில் அமர்ந்திருந்த மாண்டையரை பார்த்து படைத்தலைவன் திருடர்களை இந்த பக்கம் வந்தார்களோ அவர்கள் எந்த வழியாக சென்றார்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் என்று கேட்டான் யாகத்தில் ஆழ்ந்திருந்த முனிவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை படைத்தலைவன் மறுபடியும் கேட்டான் முனிவர் காதில் ஒன்றும் படவில்லை சிலர் ஆசிரமத்துக்குள் பிரவேசித்து களவு போன சொத்துக்கள் அங்கே இருப்பதைக் கண்டு படைத்தலைவன் படைத்தலைவனை கூப்பிட்டார்கள் எல்லோரும் முள்ளே போய் பார்த்ததில் களவு எல்லா சொத்துகளும் சிக்கின ஒளிந்திருந்த திருடர்களைக் கண்டார்கள் ஓஹோ பிரமணர் ஒன்றும் பேசாமல் மௌன வேஷம் போட்டதுடைய காரணம் இப்போது தெரிந்துவிட்டது இவரே திருடர்களுக்கு தலைவன் இவருடைய ஏவுதலான இந்த கொள்ளை நடந்திருக்கின்றது என்று தீர்மானித்து ஆட்களை அங்கே காவல் வைத்துவிட்டு படைத்தவள் மட்டும் அரசும் சென்று கையங்களுமாக மாண்டியல் ரிஷியை பிடித்து விட்டதாக சொன்னான் பிராமணன் திருட்டு கூட்டத்திற்கு தலைவனாக இருந்து கொண்டு ரிஷிவேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறான் என்று அரசன் மிகுந்த கோபம் கொண்டு மோசக்கார பாதகனை உடனே சூழத்தில் ஏற்றுங்கள் என்று விவரம் விசாரிக்காமல் தண்டனை கொடுத்து விட்டான் படைத்தலைவன் திரும்பிச் சென்று மாண்டலியரை அங்கேயே சூளத்தை ஏற்றிவிட்டு கைப்பற்றின களவு சொத்துக்களை அரசிடம் ஒப்புவித்து விட்டான் சூளத்தில் குத்தியேற்றப்பட்ட தர்மாந்திரமான முனிவரோ வெகு காலம் வரையில் மரணம் அடையவில்லை யோகத்திலிருந்த காலத்தில் குத்தப்பட்டபடியால் அந்த யோக சக்தியால் அப்படியே உயிருடன் இருந்து வந்தார் வனத்தில் அங்கங்கே இருந்த ரிஷிகள் அவ்விடம் வந்து கூடினார்கள் ஓ மாண்டேலரே இந்த பயங்கரமான துன்பத்தை தாங்கள் ஏன் அடைந்தீர்கள் என்று தபோதனர்கள் கேட்டனர் நான் யாரிடத்தில் குற்றம் சொல்வேன் உலகத்தை காக்கும் அரசனுடைய சேவகர்கள் இவ்வாறு எனக்கு சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள் என்று மாண்டையர் சொன்னார் சூளத்து ஏற்றப்பட்ட ரிஷி அன்ன ஆகாரமின்றி உயிருடன் இருக்கிறார் என்று அவரை சுற்றி வனத்தில் இருக்கும் மற்ற ரிஷிகள் வந்து கூடியிருக்கார் என்றும் அரசனுக்கு சம சமாசாரம் எட்டியது அரசன் வியப்பும் திலும்டைந்து உடனே பரிவாரத்துடன் வனத்துக்கு ஓடி போனான் அரசன் சிகிளுடைய நிலையை பார்த்ததும் பிரமித்து போய் உடனே கூழ அவர் இறக்கிவிட உத்தரவிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து அறியாமியால் நான் இந்த அவாதம் செய்துவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினான் மாண்டையர் அரசன் மேல் கோபிக்கவில்லை நேராக தரும சென்றார் ஆசனத்தில் வீட்டிருந்த தரும கண்டு இந்த உபத்திரவாதத்தை அனுபவிக்கும்படியான கருமம் நான் என்ன செய்தேன் சொல்ல கோருகிறேன் என்று கேட்டார் ரிஷின் தவ அறிந்த தரும தேவதை பயந்து சுவாமி நீர் பசிகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர் சொற்பமாயிருந்தாலும் தானமும் பாவும் மிகுந்த அளவில் நற்பயணையும் தீ பயனையும் தரும் என்பது உமக்கு தெரியுமல்லவா என்று பதில் சொன்னாள் தருமம் சொன்னதை கேட்ட மாண்டைய வியப்புற்று இந்த இம்சை நான் எப்போது செய்தேன் என்று கேட்டார் நீர் குழந்தையாக இருந்த காலத்தில் செய்தீர் என்றாள் சிறு பையன் அறியாமல் செய்த குற்றத்திற்கு பெரிய தண்டனை உன்னால் விதிக்கப்பட்டது இதற்காக நீ பூலோகத்தில் மனுஷனாகப் பிறப்பாய் என்று தரும தேவதை மாண்டிய ரிஷி சபித்தார் இவ்வாறு பெற்ற தரும தேவதை மனைவி அம்பாலிகையனுடைய வேலைக்காரின் வயிற்றில் விதிரனாக அவதரித்தான் தர்ம தேவதின் அவதாரமே வின் என்பதற்கு இந்த கதை விதிரன் தர்ம அஸ்தத்திலும் இராஜரீதியிலும் ஒப்பற்ற தேர்ச்சியடைந்து ஆசையும் கோபமும் முற்ற உலகத்தில் புகழ்பெற்றான் பால்ய பருவத்திலே திருராஷ்ட ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக விதிரனை பீஷ்மர் நியமித்தார் இதுவே மகாபாரதத்தில் விதிரன் கதையாகும் நன்றி வணக்கம்